ஒரு பக்தனுடைய கால ஆயிரம் வருஷம் பிடிச்ச போறே அவனுக்காக சுவாமி வர போறாரு நாளா கதறிஞ்சான் சாப விமோசனத்தை அடைஞ்சி சுவாமி நமஸ்காரம் பண்ணி அவன் தேவலோக்கம் போனான் இந்த ஆயிட்டான் என்ன பகவான் ஆராதி மௌன வருத்தோட அப்போ சுவாமி வந்தாளா இது அகஸ்தியர் வந்தாலும் வந்த போது மௌன வருத்தம் பெரிய வாழ்கிட்ட மௌன வருத்தம் ஆச்சாரியால் போது போய் அதான் தப்போ இல்லையோ என்ன மௌன வருத்தம் ஒரு ஜிலோபிய கண்டா வாய்படுவே இப்படி எல்லாம் பெரிய வாழ்கிட்ட போய் மௌன வருத்தங்கள்லாம் காட்டலாமோ அப்படி இல்ல பஞ்சிரானவன் வெறிக்கே வெறிக்கறேன் வெறிக்கே வெறிக்கிற ஜென்ம கஜ ஜென்ம வரட்டம் சொல்லிவிட்டாள் பட்டத்திரி சொன்னாள் உன்னை உபாசித்த வாழ்க்கை எந்த ஜென்மான் என்ன வந்தா என்ன அங்கேயும் ஒரு பெருமை அங்க எப்படி இருந்தா சிங்கம் பயப்பட முடியாது பெருமை என்ன உன் பஜிச்ச பக்தாளுக்கு எந்த இடத்துல போனாதான் என்ன பெருமைக்கு குறைச்சல் அது கஜ ஜன்மா வந்தும் அங்கேயும் பெருமை பதினாயிரம் பத்னி பதினாயிரம் குழந்தைகள் சிம்மாவிகள் கண்டு நடுக்கம் அப்படி விட்ட பெரிய அங்கேயும் ஒரு பெரிய போஸ்ட் எல்லாம் ஒன்னு உபாசிச்ச பெருமையாள் பட்டத்திரி என் அப்பனே ஆமா நாளா சுவாமிக்கு அல்ல இருந்த குருவாயூர் அப்பன் அப்படி கஜேந்திரோ பகவத் ஸ்வரிஷாத் விமுக்தான் அஜானபந்தாள் புராணாந்தரத்துல சொல்லிருக்கிறதே இந்த பாதி ஸ்லோகத்துல காட்டாள் சுவாமி காட்டாளா உன் பத்னி புத்தாள்லாம் ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு மைலுக்கு அந்த மெய்ஞ்சிட்டு இருக்கா அங்க கொண்டு போய் என்ன விட்டுமே அங்க கொண்டு விடாதே என்ன சுவாமியை பார்த்து வைகுண்டத்துக்கு கழிச்சு போய்டு என்னை கைவிட்ட வாழ் கொண்டு விடாதே வைகுண்டத்துக்கு கழிச்சுன்னு போயிடுன்னு சொன்னாலா சுவாமி ஆச்சரியப்பட்டு கஜேந்திரனுக்கு சாரூக்கியத்தை கொடுத்தாள் இப்ப கஜேந்திரனை சொன்னாலாம் சுவாஞ்சமாஞ்ச காலே ஒன்னையும் என்னையும் இந்த க்ஷீராப்தியையும் இந்த வருவனுடைய ருத்துமத்துங்கிற தோட்டத்தையும் என்னுடைய சங்கத்தையும் மகாலட்சுமியையும் சப்தரிஷிகளையும் சக்கரத்தையும் இந்த விஜேந்திரமோற்ற சரித்திரத்தையும் யாருமரிக்கிறாளோ அவளுக்கு துசோப்பனம் முதலிய சகலதோஷங்களும் விலகி சமஸ்தபாபங்களும் விலகி மாமத்தடைவாள்னு சுவாமி வாக்காள பலஸ்ருதி சொன்ன சரிமோ பாக்கிக்கு எல்லாம் பிரம்மனிஷ்டா பலஸ்ருதி சொன்னாள் இது சுவாமி வாற்கால விஜேந்திரமோற்றத்துக்கு பலஸ்ருதி சொன்னாள் அதனால ரொம்ப மகாபுண்ணிய சரித்திரம் விஜேந்திரமோற்ற சரித்திரம் இந்த சரித்திரம் சொல்லிட்டு உடனே அமிர்த மசனம் சொல்றாள் மகாலட்சுமி பகவான் வந்து வரிச்சரித்திரம் என்ன இன்னைக்கு சுக்கரவாரம் எதிர்ச்சியா எல்லாம் சேர்ந்துருக்கு தகரார் பண்ணிவிட்டு நத்தி விட்டேன் அவருக்க போற ஏதாவது வந்துட்டு வந்து விடலாம் நினைச்சு தான் போனேன் அங்க போனா உபன்யாசம் ஏராளமான ஜனம் ரோடெல்லாம் நிற்கிறது வெயில்ல வெய்ய கூட்டம் நான் போயிட்டு ஒருமையாக வந்து உட்கார்ந்துட்டு வந்தா என்ன அர்த்தம் ஒரு மணி ஒன்றரை மணி சொன்னேன் சரியா ஆறு மணிக்கு நிறுத்தியாச்சு உடனே கார்ல ஏறனா லைட்டு அது ஃபியூசா போச்சு இருந்தா தீஸ் ரொம்ப பறந்து போயிட்டா இப்படி ஆயிடுதே நல்ல மனுஷ கவலைப்படுவாளே நான் அவர்கிட்ட இது ஃபியூஸ் முன்னாடி மட்டும் சொன்னேன் நீ சந்திராஷ்டமா இது சரியா போகணுமே கவலையா இருக்கீன்னு சொன்னேன் சொல்லிவிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாங்க ஆக்சிடென்ட் வராது கவலைப்படாங்க ஒன்னே ஏன்னா அவர் கவலைப்படுவார் கார்ல ஏறதுக்கு முன்னாடி சொன்னேன் வாழ்க்கை வாழ் வந்து அவன் வரும் அழிச்சின்னு போறீங்க அதனால பாக்கி ஹிஷ்யா எல்லாரையும் கார்ல தல்ட் வந்திருக்கேன் அழிச்சுன்னு வரணும் எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் புரியும் அது பிரியம்னா சாமான்யமான பிரீதி இல்ல எதை சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு அபிமானம் எனக்கு அது மாதிரி அந்த குடும்பத்துல ஒரு பிரீதி தனோரவருணம் வரமசுகஸ்வா மஞ்சா விலசுபுந்தீ மண்டலைச்சீலாபம் கச்சிதிரமயத்த ரத்னோத்தம் சாதிராமித்திரை பிஞ்சால மந்தாரஸ் தவ ப் கபீபாரமா அதிச்ச சுலலிதாந்து பரமன பாரதிக்கும் கல்யாணம் நடக்கிற போது இந்த கல்யாணத்தை பார்க்கறதுதான் ரொம்ப பேர் வந்திருந்தாலும் அவள் பரமசிவன் இந்த மனக்குளத்துல உட்கார்ந்தபடியே அவள் பத்தி தன் சந்தோஷத்தையே காமிச்சு அவளை வரவேற்றான் எப்படி வரவேற்றாருன்னா கம்பேன முர்தத்ரயோனிம் வாசாஹரிம் ருத்ரஹனும் சம்பாபயிரம் தலையாட்டினாராம் வரணும் வாயால் சொல்லாமட்டினாரான் திரு மகாலட்சணு அப்படின்னாரான் நூற்று வந்தாராம் சிரிச்சுக்கு நேரம் வாயால் ஒண்ணு சொல்லாம இன்னும் பல பேர் வந்தவர்கள் அப்படியே பார்த்தாரான் அப்படியே பல பேரை ஒத்த ஒத்தத்துக்கு ஒரு விதமா தலையாட்டியும் வாயால் சொல்லியும் பல விதமா வரவேற்றான் அது மாதிரி இந்த வீட்சர் வாழ்க்கை சில பேர்த்த பெரிய மாதிரி இருந்தால் பேச சொல்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கேன் அந்த ரீதியில் தான் நான் நீங்கள் பேசுறேன் தவிர அதாவது நான் என்னை வரவேற்றுவிட்டேன் என்கிட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த சபையில் எனக்கு காமிச்சுட்டேன் அப்படிங்கிறது தான் சமய தவிர வேற வர கும்பநாளாக அவ்வளோடு நாங்கி பழகிற போது என்னத்தை நம்மளாம் பேசுகிறப்பற மாதிரி நம்ம நீங்களாம் கட்டு சுச்சுட்றப்பறே இல்லை வாத்திரமே சொல்கிறப்பறோம் ஏதாவது பேசினா நான் ஒருக்கமாக பேசணும் ஏதாவது ஒரு மனுஷாவுக்கு ஒரு சித்தத்தில் ஏதாவது ஒரு மாற்றில் உண்டாக்கணும் அதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட என்ன சக்தி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கிற போதும் பேச சொல்ற போதும் மாட்டேன்னு சொல்ல முடியல ஆட்டி ஞாயிற்றுக்கிழமையோட ரொம்ப திரும்பி வரும் நம்ம ஒருத்தர் நிர்பந்தப்படுத்த மாட்டா பேச சொல்லிங்க ஒரு திருப்தி தான் ஏன் நான் எங்க பேச முடியுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீங்களா நினைப்பேன் அது திட்டத்துக்கு அவ்வளோ பேர் நமக்கு என்னக்கு அதனால தீட்சாவது திரும்பி ஆறு மாதத்துக்கு வரமாட்டா அதனால இந்த மாதிரி இடங்களை மாட்டேன் வாங்க வாடா பேர் வாங்க வேண்டாம்னு நான் பேசினா எந்த பேசு பக்தி நாம இதெல்லாம் பத்தி எனக்கு மண்டையில ஏறதே கிடையாது நானும் பகவான் நாம எல்லாம் பண்ணித்தான் பாக்கறேன் அதெல்லாம் ரெண்டு நிமிஷம் கோயிலுக்கு தான் கஷ்டம் நீங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தாரையா ஓட மாட்டேங்கிறது அது என்னமோ கலியில என்னமோ பகவான் நாமா போறோம் அப்படின்னு பல பேர்ல பிரச்சாரங்கள்லாம் அடங்கிட்டு வரா அதுவும் பாகவதமே இந்த பகவான் நாம போரும் கலியில பக்தி போறோம் அப்படிங்கறதுக்காக ஏற்படுத்திருக்குன்னு பல பேருக்கு சொல்லிட்டு வர அது வந்து அவ்வளவு சரியில்லைங்கிறத நான் இப்போ நம்ம எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா திக்ஷவர் கதையை வச்சாதான் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஒத்தட்ட ஒரு கதையை கட்டோம்னா அந்த கதையில என்ன சொல்றதுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணுமே தவிர அந்த சொல்றவருக்கு சொந்த அபிபிராயம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அபிப்பிராயத்திலே வச்சுட்டு இருந்துட்டு போயிடலாம் அதனால புஸ்தங்கள்லாம் நமக்கு உட்காந்து வியாக்கியானல்லாம் வச்சுன்னு பார்க்கறதுக்கு எல்லாம் அவகாசம் இந்த நாளில் ஒரு புஸ்தகத்தை உள்ளத்த அதான் இதனவாள கருத்து என்னவோ அந்த கருத்துப்படி கதை சொல்கிறதா ரொம்ப குறைச்சலாக இருக்கா அப்படி குறைச்சலா இருக்கிறவாழ்ல ரொம்ப அபூர்வமானதா நம்ம தீட்சை அதனால ஒரு தப்பான வழிக்கு நம்மளை கொண்டாட மாட்டாங்கிற ஒரு வைரியம் நம்ம தேசம் என்ன எந்த விதத்தில் கட்டுப்போனாலும் ஒரு இதுதான் சரியான வழி அப்படிங்கிற காற்று காட்டத்துக்கு தீட்சிர் போல இருக்கிறதா அந்த தரக்கால்தான் நம்ம சமூகம் இன்னைக்கு எப்படி இன்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பழைச்சிடும் ஒரு நம்பிக்கை உண்டாருது அப்படி பார்க்குறபோது இந்த பகவான் நாமெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா இப்போ நான் இருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணுறேன் சாதாரணமாக தான் இருந்துட்டு இருக்கேன் ஒன்றும் பெரிய கர்மா இருக்கணும் கிடையாது எனக்கு என்ன சொல்ல தோன்றது தீட்சத்தை பார்க்கறது தீஷர் அக்னிஹோத்திரம் பண்ணுறாரு யாகம் பண்றார் சிவ பூஜைங்கிறார் அதுலெல்லாம் ஒன்றும் புத்தி செலவு செல்லவும் மாட்டேங்கிறது ஆனால் சௌக்கியமாக இருக்கணுங்கிற மட்டும் தான் மட்டும் இருக்கு அதெல்லாம் பண்ணால் தான் சௌக்கியமாக இருப்போம் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது தீரது இல்லா நம்ம ஒரு பிடிவா உட்கமாட்டாமான்னு ஒரு மனசுக்கு ஆள் உண்டாருது அப்படி உண்டாடுற போது பகவான் அப்பா அப்படிலாம் நினைக்காத என்ன எல்லாருக்கும் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு ஏதோ உண்மையோ பகவான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுண்டு பக்திங்க உனக்கு ஒரு தீவிரமான பக்தி இருந்ததுனாக்கா பகவான் கருணாமூர்த்தி உன்னுடைய செயலி இல்லாதவன் நீ என்ன பண்ண பாவம் ஆமைய அவன் சந்திக்க மாட்டேக்கா நீ எப்படி அக்னிசோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம மனுஷாலேயே ஒருத்தர பார்த்து மன்னிச்சுக்கிறாப்ல பகவான் பார்த்து மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்கோ அதனால இது வந்து பண்ண முடியாத பத்தி கவலைப்பட்டு பாப்பி பாபி நாம் பாப்பி பாபி எதிர்பார்த்தாலும் பாப உணர்ச்சியே வளர்த்து உட்கார்ந்து இருக்காது இது மனசு சந்துஷ்டி வேண்டாம் மனுஷனுக்கு அதனால அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது ஒரு நாளை முடிஞ்சத நல்லா செய் அது போ அது போரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்காக மனசுக்கு சேர்ந்த சொல்றதுக்காகத்தான் அந்த பகவன்நாமா பக்தி தில வந்தது தவிர பகவன் போறங்கிறதுக்கு சாஸ்திரத்துல பிரமாணம் கிடையாது பகவான் நாமாவை பக்தி வைத்து வேதத்துல ஒண்ணு இருக்கிறதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியல வேதம் வைதிக மதம் நம்ம மத்தம் அப்படி வேதத்துல சொன்ன காரியங்களுக்குள்ள ரொம்ப உத்தமமானது அக்னிஹோத்திரமும் யாகமும் தான் சொல்றான் நாங்க இடங்கள்ல வந்து மாட்டினா அது யாகத்துக்கு ஒரு தேதி விஷயம் ஆதாரத்தனக்கு தேவையில உட்காந்துருப்பேன் இந்த உட்கார்ந்த காலத்தை திருட சயனம் பண்ண போறேன் அவ ஒரு உத்தம கருணாக்கள் பண்றத அந்த கருணாக்கள் பகவான் பக்தியும் பிரச்சாரம் பண்ற இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு சாதுக்கள் வந்து ஏழைகள் ஒரு பெரிய கருணாக்களை பண்றேன் முன்னுக்கு வரத்த உதவி பண்றதுக்கு விரோதமா யாரு பிரச்சாரம் நடந்துட்டு இருந்தா அதை கண்டிக்கணுங்கிற ஒரு ஆத்திரம் கொண்டு அந்த ரீதியில பெரிய ஒரு குருட சயனம்னு ஒரு யாகம் ஒன்று பண்ண போறார் அதை பத்தி திட்ரு ரெண்டு நாள் பாக்கி இருக்கிறப்போ அதை பத்தி அதனோட பெருமையும் யாகத்தின் பெருமையும் நிறைய சொல்லி அவள் அண்ணா யாகம் நடக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து போட்டோம்னா அந்த யாகத்தில் போடுற பணம் இருக்க அதுதான் நம்மளை காப்பாற்றமே தவிர நம்ம ஒரு சொந்த புத்தினாலையும் இந்த ஜப்பத்தினாலும் தபத்தினாலையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு எல்லாம் விவேக்கம் இல்லை அதனால ஏதோ கையில இருக்கிற காசை நல்ல காரியத்தில் கொண்டு போட்டாங்க ஏதோ அது வந்து திரும்பி நமக்கு அந்த காசும் வந்துடுறது சௌக்கியமும் வந்துடுறதுன்றது எங்க அனுபவம் அந்த ரீதியில ஏதாவது பரவா கூட அவளுக்கு இஷ்டமான காரியத்தை சந்தோஷப்படுவாள் நம்ம புள்ள இப்படி வந்து வைதிகமான கர்மாவில இவ்வளவு திருடமான ஒரு பிரவர்த்தி இருக்கு அவா அங்க இருந்து சந்தோஷப்படுவா அவனும் சொல்லிட்டு இருந்தாள் அவளாதான் இப்போ ஒரு அக்னிஹோத்தமும் ஒரு நடக்கிறது நட அவள்வெல்லாம் அவ மாதிரி வர முடியல ஏன் முடியலன்னா அவ பெரியவாழ் போது என்னமா வந்து சொல்ல முடியுமா பேச முடியுமா கிட்ட போய் நிக்க முடியுமா அவள்கிட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு ஒரு விளக்கம் இருந்தது எங்களுக்கு கூட இனிமே யாரு யஜ்ஜம்னா ஆதரிக்க போறான்னு அவள காட்டுல ஆயிரம் உடம்பு இவ ஆதரிக்கிறாய் அவ ஊர்ல ஒரு யஜ்நம் பண்ணி வச்சது பண் பண்ற போய் பணத்துல வாடி கொடுத்துட்டு இருந்தா அவ ஊர்லயே பண்ணி வைக்கிற ஊர் நல்ல ஒத்துமையான ஊரு அந்த நல்ல மனசு வைதிகமான கர்மாவில் அழுத்தமான ஒரு நம்பிக்கை அது ஒரு புண்ணியம் இருக்கணும் கர்மாவில நம்பிக்கை வரணும்னா அது புண்ணியம் இல்லாமனா வராது அவன் ரொம்ப பேர்கள் தனியா ஏதோ ஒரு மார்க்கம் இருக்கிறதா நினைச்சப்பாள் அப்படி நினைச்ச ஆரோ சில பேர்கள் சொல்லிவிட்டா அந்த கோப்பத்துலாம் அவன் அப்படி சில பேச்சுக்கள் பேசுறா எங்கோ அப்படி அவ காதல் உயர்ந்திருக்க அது மாதிரி சொன்னான்னு அதான் அப்படி இல்லாம போய் தாறுமாறா சொல்லி ந புத்திவேதம் எனையே தஜ்ஞானம் கர்மசங்கினு புத்திவேதத்தை ஒன்று கொண்டப்படாது எஸ்எஸ்எல்சி படிக்கிற பையன் கிட்ட போய் இது மட்டமான கிளாஸ்பா பிஏ தான் நீ படிக்கணும்னா அவன் அதுக்காக போய் சொல்லிவிட்டு எஃப்ஏ பாஸ் ஆகிட்டுனு ஒரு கிட்டா எழுதி கொண்டு போய் கொடுத்தான அவன் சேர்த்து போனான் அது போட்டு செடியா போய்டும் அப்புறம் தெரிஞ்சா அது பிஏ பாஸ் பண்ணா கூட அவனை தள்ளிபடுவான் கே அது மாதிரி கிரமமா தான் வரணும் அது சித்த சுத்தி வரதுக்கு கர்மாவா கர்மாவ அழுக்கா பேசும் வேதாந்தம் சொப்பு சொம்புல இருக்கிற அழுக்க தங்கப்பொடியா போட்டு தேய்க்கிறது அது அழுக்கா இருக்கிற சாம்பரையும் புளிச்சக்கையும் தான் கர்மா அழுக்குதான் ஆயினால அந்த கர்மா அந்த அழுக்க வச்சுதான் நம்ம மனசு அழுக்க போக்கின்ற ஆகணும் இதெல்லாம் சாஸ்திரம் கூட தீர்மானமான விஷயம் அந்த சாரதத்தான் அடுத்தமா சொன்னாள் கஜேந்திரமோற்ற சரித்திரம் சொல்லிவிட்டு அமிர்த சரித்திரம் போய் சொல்றாள் தேவதற்கு சில சமயம் ராஜ்யம் வந்துவிடும் அசுராலுக்கு சுவ சமயம் வந்துவிடும் மாறி மாறி வரும் வழக்கம் எல்லா பின்ன ஓட்டுக்கிட்டு இதுகள் இருக்க இது மாறி மாறி வரும் வழக்கம் அது அதுக்கு என்ன காரணம்னா இங்க சத்துமணம் கூட இருந்து பகவதாரா இருந்தா இங்க ஜெயிக்கும் அங்க குறைஞ்சா அங்க தோக்கும் இல்ல அங்க வேறுனா இங்க போகும் இப்படிலாம் வழக்கம் அசுரா ஜெயங்கள் கிடைச்சு இந்திராதி தேவர்களுக்கு தோல்வி வந்த சமயம் பகவான போய் பிரார்த்திச்சாள் சுவாமி சொன்னால் யுத்தத்தில் அடிச்சால் உடம்புல பலமான உங்களுக்கு மறிக்காமல் இருக்கணும் நீங்க அதுக்கு சரியான ஒரு காரியம் பண்ணணும் தேவத்தை நம்ம இடத்துல சத்து இருக்கு நம்ம ஆறு என்ன பண்ணிவிடுவான்னு ஒரு அகம்பாவம் இருந்தது பின்னாடி அது குறையிறதுக்காக சுவாமி என்ன பண்ணால் பெரிய காரியமா பண்ண முடியாது ஒரு மூட்டையை அமிர்த மோகனம் பண்ணுவார் கிடைக்கும் அது எப்படி பண்றது என்ன சீராப்தியில போய் கடையணும் மந்திர மலையை மத்த ஆக்கணும் வாசுக்கிய கயற ஆக்கணும் நீங்க முப்பத்தி மூடி பேர்கள் வீழ்த்தா போறாது அறுபத்தாறு கோடி அசுரம் வரணும் ஹிமோ பருவத்தில இருக்கிற சகல பச்சைகளையும் போடணும் போட்டு கடைஞ்சி அந்த சாரங்கள்லாம் சேர்ந்து அமிர்தமா வரும் அசுவால் வந்து வசதியா இருக்கிறவா நாம் கூப்பிட்டா வருவாளான் அமதம் கிடைக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் உடனே எல்லாருமா வந்தா கூட எதிர்பார்க்கிறவன அப்படி பெரிசா சொல்லித்தான் அவன் தலையில தூக்கி வச்சு போரும் போரும் கர்மா அவன் நைஷ்கர்மியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நைஷ்கர்மியாவம் வரணுமே கர்மா பண்ணி விட்டா தான் அது பண்ணாத வகலுக்கு நைஷ்கர்மியம் கிடையாது ஆகியதால நல்ல பெரிய கர்மாவை கொண்டு வந்து பண்ணான் பலத்தை கொண்டு வந்து சொல்லணும் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு கர்மாவை பண்ணி அந்த பலனை அனுபவிச்சான்னா காமியமான கர்மாவில என்ன தோணும் இனிமே காமியமான கர்மா வாண்டாமனு தோணி போடும் இந்த படற சமத்துல அதுக்காகத்தான் இப்படி போய் ஸ்ருதி போய் அப்படி விதிச்சிருக்கு அது ஸ்ருதி அவனுடைய வாக்கள் வந்து அந்த பிரபுத்தான சொல்றான் கொண்டாப்பா மந்திர மலையே எல்லாருமே தூக்கினா அறுபத்தி ஆறு கோடி அசுரால் முப்பத்தி கோடி தேவர்களும் தூக்கினா தூக்கிட்டு வரபோது சுவாமி கூட கருடாறு வந்துட்டே இருக்காள் புட்டுன்னு அசுரால் மேலையும் தேவர்கள் மேலையும் வந்து எல்லாம் நெசிக்கி போச்சு சுவாமி சிரிச்சு கருடனை கூப்பிட்டு தூக்கு சுவாமி தோல்லை வச்சுட்டு அவர் இடது மந்திர மலையை தூக்கி விட்டார் வேற ஒரு பயம் வேண்டான்னு உடனே வீச்சையா அமிர்த அமிர்தத்த வருஷிக்கிறத்தனுடைய மங்கள கட்டாட்சத்தினாலே அசுரால் எல்லாரையும் புழப்பிச்சாள் மந்திர கொண்டு போய் சமுதல போட்டாள் கருடன் விட்டு போட சொன்னாள் பச்சனைகள்லாம் குட்டியாச்சு உடனே கருடன சுவாமி நீ பரப்பிட்டு போன என்ன அவர் சித்தமா குடி கொடுத்தனத்தோடு வந்திருக்கார் நான் அமிர்த மந்திரம் எத்தனை நாள் நாள் இங்க இருந்து வந்திரஜாச விசர்ஜிதா சுவாமி பரபடி பரபடினால என்ன வந்து கல்யாணத்துக்கு வந்தவனை வந்து முகூர்த்துக்கு முன்னாடி ஊருக்கு போருக்கு போர் போறதுக்கு கும்பினதுக்கு போனாங்க என்ன அர்த்தம் என்ன இப்படி போச்சொல்றீங்களா என்ன அமிர்த மசனம் நடக்கணும் வாசுகி வந்தாகணமே நீ இருந்தா வரமாட்டான கருடனே பாம்புலய வாசுகி ஹரிணா சவிசர்ஜிதாந்தஉஜா சவிசர்ஜிதா உடனே கருடனை போச்சு நாட் வாசுகி வந்தார் அது கட்டினாட் வந்த மலையில கட்டின உடனே சுவாமி சொல்லி வச்சிருக்க தேவத்தைகள்கிட்ட நான் என்ன பண்றேன்னு நீங்க பண்ணுங்க எனக்கு என்ன பண்ணினா என்ன வரும்னு எனக்கு தெரியும் தீர்க்க தரிசனம் உள்ளவா இல்லையோ சுவாமி சர்வஜனம் இல்லையோ அப்படி பண்றேன்னா ஆஹாமு சொல்லியிருந்தா தேவத்தைகள் சுவாமி முத முதல்ல வாசுகியினுடைய தலையை போய் தலைப்பக்கத்தை பிடிச்சாள் முப்பத்தி மூணு கோடி தேவத்தைகளும் பிடிச்சாள் அழகா அமிர்த மந்தனம் பண்றதுக்காக நின்று அறுபத்தாறு கோடி பையங்களும் அல ஓயர் இடத்துல போய் உட்கார்ந்துட்டான் இருக்கு தேர் செண்ட பய போய் உட்காந்தும் விட்டுவிட்டு வால் பக்கத்துல உன்னுக்கு போற இடம் இருக்கு அவன்கள் சொல்லித்தான் நமக்கு தெரியுது பாம்ப எடுத்து பாத்துருக்கோம் கிருஹீமோ வயம் புட்சம் அகேரங்கமங்களம் அமங்களமான வாழ் பக்கத்தை நாங்க துட மாட்டோம் நாளாம் என்ன நாங்க என்ன வைதாகியினையா நாங்களும் காசியபுருக்கு தான் பிறந்திருக்கோம் மூத்தா பிள்ளைகள் இளையா பிள்ளைகள் சுவாஸ் பந்த பிரத ஜன்மகர்மபி நாங்களே அமங்கலமான வால் பக்கத்தை தேவத்தை அறுபத்தாறு கோடி பக்கத்தை விழுப்பு விழுக்கிறதுக்குள்ள ஒரே அடியா விஷத்தை கக்க ஆரம்பிச்சுட்டு வாசுக்கி ஏன் அது இப்படி மாட்டிக்கிட்டு அதுக்கும் அமிர்தம் தரேன்னு சொல்லியிருக்காங்களா அது அதுக்காக கஷ்டப்படுறதே மூத்த ஒரு தானம் அபார்ஷனா இருக்க சொல்லியிருக்காள் சாஸ்திரத்தில் அது நல்லா சம்சாரியா இருக்கிற வேத வித்து கூப்பிட்டு அவத்துல இருந்தே ஷார்க் எடுத்து கூட முடிஞ்ச காலத்தாழ் மட்டும் அவரைதான் தூக்கணும் மூணு மூன்றை காலத்தை அடிப்பிட்டாருனா கொட்டாப்பளியா புள்ள பிறந்தா அது மாதிரி அத்தனை சமப்பட்டு மூச்சு பிடிக்க என்னத்துக்கு தூக்குறாருனா பலம் அது மாதிரி இந்த வாசுக்கி தனக்கு பாம்பு கிடைக்க போறதுன்னு அமிர்தம் கிடைக்க போறதுங்கிற சந்தோஷத்துல என்னமோ கொஞ்சம் கஷ்டப்படட்டும் உடம்பு தேய்டமே வலிச்சா வலிக்கட்டமே நினைச்சுக்கிட்டார் அதே விஷத்தை கக்குறது இவனுக்கு சொல்லிக்க முடியல சுறாலுக்கெல்லாம் ஏன்னா இவன்களா பண்ணிட்டு அனர்த்தமா இருக்கு அதனால பேசாம இருந்தார் சுவாமி என்ன பண்றார் எந்த தலையில விழித்து அவங்களமான புச்சத்தை போய் வால் பக்கத்தை போய் பிடிச்சுக்கோண்டி இருக்குங்கிற அவன் கை எதிரபோது அவனுக்கு என்னமா இருக்கும் வீட்டில் திருடம் வந்தான் திருடுறதுக்கு கூற வீடு சின்னமித்தம் நாலடிமித்தம் பௌர்ணமி நன்னா பழமின்னத்துல சந்திரிக்கை அடிக்கிறது புருஷன் ஊர்ல பரம வேலை அம்மா படுத்து ஒரு கிஷ பய போட்டு கூடதுல கொல்லையால இந்த பயம் வந்துட்டான் இவன் வந்தது அவளுக்கு தெரியும் இவன் ஒண்ணும் இங்க நம்ம மாத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு தெரியும் ஒண்ணும் இல்ல சாமான் நடுக நடுக தடி தேடி பார்த்தா ஒன்னும் கிடைக்கல என்னடாது ஒரு வீட்டுல வந்து திருட வந்துட்டு ஒரு சாமான் இல்லாம போறதானு அங்கே இங்கேயும் அலஞ்சி கடைசியில கொல்லையில இருக்கல ஒரு சின்ன குதிரில தவிடு இங்க போட்டிருந்தது அது அடுறதுக்கு ஆன மட்டும் கூடகிட பார்த்தா ஒன்னும் கிடைக்கல எதுல அழிந்துட்டு போறதுன்னு பார்த்தா ஷாக்கும் இல்ல நல்ல சுத்தமான தோர்த்து மட்டும் மலையாளத்தை மட்டும் நாலு முழுத்துல இந்த மித்தம் எவ்வளவு அகலம்ட்டோ அதுக்கு கச்சிதமா இருந்தது அந்த நிலாவில அந்த சவுக்கத்தை போட்டுவிட்டு கொல்லையில இருந்து கையால் அள்ளி கொள்ளி கொண்டு போட்டு விடுத்துல போட்டு விட்டு இந்த பையன்விட்டு அள்ளி அள்ளி குண்டு போட்டான் அஞ்சாறு மரக்கா தவிட குண்டு போட்டுட்டான் கடைசியில தலைப்பு எடுத்து கட்டுவோம்னு தலைப்ப தோட்டம் தலைப்ப காணும் தலைப்ப காணும் கூடத்துல அவளையும் காணும் அவன் என்ன பண்ணிவிட்டா இவன் போட்டு கொல்லையில தவிட அள்ள போன போதே இந்த எடுத்துக்கிட்டு நுழஞ்சுட்டா கதவை தாப்பா போட்டு நுழைஞ்சுட்டா இவன் தலைப்ப தலப்ப பாக்கிரியா தலைப்பு இருக்கா போல இருக்கும் ஒன்னையும் காணும் இவனையும் காணும் உடனே இந்த பயலுக்கு ரொம்ப தாபம் தாங்கல்ல அவன் என்ன பண்ணினா அந்த பவுல்லு கதவை தாப்பா போட்டுக்கணும் ஜென்னல் வழியா வாசல்ல கத்தினா திருடன் திருடன் இந்த பயலுக்கு ரொம்ப தாபம் தாங்கல்ல கதவை திறந்து வாசல்ல போய் தின்ன வழியா ஜென்னல்ல கூப்பிட்டு நீ கொள்ள கொடுத்த அழகுக்கு கூக்குற கூக்குற போடுற ஆச்சரியமா இருக்கேன் அமங்கலமான புச்சத்தை பிடிக்கிறோம் அதுவோர துக்கமா இருக்கு ஒரே இடியா அமிர்தமோசனம் பண்ற போது அந்த மலை உள்ள அரங்கிபிடுத்து சுவாமி உடனே என்ன பண்ணினார் கமடரூபியாய் ஆமையாக பண்ணி அதை பிடிச்சு தூக்கி அழகாக இங்கேயும் ஒரு ரூபத்தோட இருந்து விழுக்கிறாள் கேளியும் இருந்து அப்படி அந்த மந்திர மலை உருவிடுற போது சுவாமிக்கு அந்த தூக்கம் வந்து அந்த தூக்கத்துல மூச்சு விட்டு இந்த சமுத்திர ஜலம் உள்ள போய் வெளியில வந்த வேகம் தான் இப்போ இன்னும் யாத்தாயம் மதந்திரம் அலை அடிச்சு விட்டாள் அத்தியாபி விஷாமு விட்டாள் அவன் அங்கே உள்ள விட்ட நல்ல பலிஷ்டனா இருக்கிற ஒரு அடி அடிச்சான் தான் அது அஞ்சாறு தடவை அங்கேயும் இங்கேயும் நல்ல அது மாதிரி சுவாமி விட்ட மூச்சு உள்ள போய் இன்னும் அப்படியே அந்த அலையை அடிச்சு நடக்கு இல்லாம அலை அடிக்கிறதுக்கு என்ன தத்துவம் ஆவி சொல்ல முடியும்னு கேட்டாள் யாத்தாயாதம் அவன் இன்னமும் ஒருமுறை அத்தியாபி விஷாமிதி தரித்திரன் பண்ற மூச்சா எத்தனையோ போறது அதுவும் இந்த மூக்கு பொடி இடி போடுறவன் அந்த குரடு விட்டுட்டான்னா என்ன தெரியுமோ ஒரே அடியா இந்த அதிர்வடி கிளம்புறா போல கிளம்புறது அப்படி இருக்கும்போது இந்த சுவாமி பரமாத்மா விட்ட மூச்சு என்ன பாடுபடுத்தாது இன்னும் அல அலடி இருக்கு சமுத்திரம் அலை அதனாலதான் ஓடிட்டு இருக்குன்னா அப்படி கமட ரூபியா இருந்து சுவாமி அப்படி அங்கே ஒரு திவ்ய ரூபத்தோட இருந்தாள் உடனே இந்த கடைய ஆரம்பிச்ச உடனே விஷம் வந்தது முதல்ல பரமேஸ்வரனை கூப்பிட்டு நீங்கதான் சாப்பிடணும்னா அவரை சுவாமியை வந்து அப்படியே கொஞ்சம் புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டா அவர் பரமோத் சாகமா இருக்கும் ஆகாந்துட்டா உச்சை ஸ்ரவசு வந்தது மகாபலி எடுத்துக்கிட்டார் சுவாமி சொன்னார் இந்திரங்கிட்ட சொல்லி வச்சிருந்தா அவங்க எடுத்துப்பான் தெய்வ பலம் இல்லாம எடுத்துக்கிட்டவன் கிட்ட தங்காது நீ பேசாம இருக்கா அவன் தீனி போடுற பொறுப்பு தான் அவனுக்கு இருக்கும் வந்துடும் மறுபடியும் அவங்க மகாபலி எடுத்துகிட்ட வந்துட போறது ஒரு அபரசர்கள் வந்தது தேவதூபத்தோடேத்தாட்சாதி ஸ்ரீதமாராஜயந்தி திச்காந்தியா வித்யுத் சௌதானதா குடிமின்னல் மாதிரி சற்றாத் மகாலட்சுமி பத்துதிக்கையும் பிரகாசப்படுத்தி சீராப்தியிலிருந்து வந்தாளாம் மேலே திவ்யமான புஷ்ப மாலையோட வந்தாளாம் வந்து பார்த்தா எல்லாரும் உலகம் முழுக்க வந்திருக்காம் பதினாலு லோகமும் வந்திருக்காளாம் பிரம்மாதி தேவதாம் வந்திருக்காள் பெரிய கும்பமேளாவாம் மகாமகமாம் எல்லாரும் எப்படி வருவாளோ அப்படி வந்திருக்காளாம் அப்போ மகாலட்சுமி யாரையாவது தான் கல்யாணம் வகிக்கணும் ஸ்வயம்பரம் வரிக்கணும்னு மாலை எடுத்துன்னு வந்தாளாம் அப்படி வரிகிற வழக்கம் சுயம்பரம்னு சொல்லி ராஜாக்கள் எல்லாம்வரம் வச்சு அப்படி எல்லாம் பண்ணுவாள் அவரு ரெண்டு செடிகள் அந்த தேச சரித்திரம் படிச்சவளா இருப்பான் ராஜா இந்த ஊர்ல வந்து ஜெயிச்சான் இந்த ஊர்ல தோத்தான் இவனுக்கு இத்தனை சொத்து இவனுக்கு இத்தனை இருக்கு இவன் வந்து இத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் கல்யாணம் ஆகலை இன்னும் படிச்சிருக்கான் இத்தனை வருஷத்துல படிச்சான் மூணு நாலு தடவை பாஸ் பண்ணான் இப்படி எல்லாம் சொல்லி அவன் அவனுடைய அவமானம் அவமானம் எல்லாத்தையும் சொல்வாள் அவன் எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு இருக்கணும் அப்படித்தான் விழிவாய்ந்து கூப்பிடறதவனே சுயம் வரத்துல இந்து மத்தி சுயம் வரம் ஆச்சரியமா சொன்னான் உத்தன் இப்படி கையில பூவை தாமரை பூ வச்சுன்னு சித்திக்கிட்டு இருந்தான் இந்துமத்திட்டு சொன்னால் சேட்டி என்னத்துக்கு தாமரை பூ சித்தரா தெரியுமா உனக்கு ஜாடையா சொல்றான் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் கையில ஆம்பிட்டுன்னு இப்படி மொழிப்பேன்னு சொல்றேன் அந்த பயன் சரி இது அசேடு போல இருக்காங்க நீ போய் சிகேஜவா பாத்தீங்கன்னா காளிதாசன் ஆச்சரியமா இந்துமதி சுவயம் அப்படி சுவயம் மகாலட்சுமிக்குடி சொல்ல வேண்டியதுலே அவளே பார்த்தா நூனம் தப்போயு ஜனம் கவச்சி தங்கவர்ஜி கஷின்மான் நாம சீஸ்வரோஷி தூதசம் தியக கவித் துக்குணம் வீரியம் நும்சோஸேகி ரிதீயோணிதிச்சிராயு நிஷீலம்தி நோபய குற்றச்சோமே உருத்தபீங்க அவர் கெழுத்திரமாட போடலாமோன்னு பார்த்தாளாம் அண்டாம் மகாலட்சுமி என்னால் பரம கோபிஷ்டராம் கோபத்தை ஜெயிக்காதவரா கோபம் என்ன பொண்ணும் தெரியுமோ அது ஏதோ பொண்ணும் கோப கோபே விதிதா கோபம் வந்தா கோபத்து மேல கோபத்துக்கொடாட்டா சிட்டத்துல கோபம் வந்தாம இன்னத்தை பண்ணுவோம் இன்னத்த பண்ண மாட்டான்னு சொல்லி முடியாது ஒரு சாஸ்திரியில அர்ப்பிசி மாசம் எண்ணெய் தேச்சுக்கிட்ட இத்தனை அவசரத்துலயும் அந்த கதையை வெளிப்படுவோம் நினைக்கிறேன் ஆடி ஆறுதா ஆயிடுச்சு மழை போட்டுருது அசடு வெந்நில போட்டுக்கிட்டோம்னா அண்ணன் தைச்சிக்கணும் ஆம்படியா போயிச்சுட்ட இது ஒரு சேர் ஒன்ற சேர் எண்ண எடுத்து கண்ணிலையும் காதலையும் மங்கலையும் தேய்ச்சிக்கிட்டு கௌபித்த கட்டிக்கிட்டு தேய்ச்சு அப்புறம் அடுப்பா மூட்டித்தது ஈரவரகுழுகுது நெருப்பு போட்டி எல்லாம் நனைஞ்சிருக்கு ஒரு அஞ்சாறு உடஞ்சலத்தை நனைஞ்ச நெருப்பு போட்டியை கொண்டு போய் ஈரவரகளை தேற்றி வைக்கிறது எல்லாம் அணைஞ்சு வச்சோம் பொட்டி முழுக்க ஆயிடுது உடனே சம்சாரம் பயிற்சியா இருக்கிறோம் என்ன மாதிரி நெருப்புட்டி எரியாம இருக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் இப்படித்தான் நானும் நிச்சயம் கஷ்டப்படுறேன் பாருங்க தெரியும் உங்களுக்கு அம்மா சொல் அவளுக்கு சந்தர்ப்பது பெரிய திண்ணை அதுல இருந்து கீழே எனக்கு விளையாடி அவரை வச்சுன்னு சொல்றாரு அவரும் போய் சொல்லாம ஒப்புற ரொம்ப கோபிஷ்டனா இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு விவகாரம் அவரோட பண்றது கஷ்டம் தொட்டத்துக்கெல்லாம் கோவிச்சுக்கிறவனோட ரொம்ப கஷ்டம் அவளுக்கு என்ன தோணும் இங்கயாவது ஒரு நாலு மாசம் பிறந்தாத்துக்கு போய் இருப்பவும் தோணி போயிடும் பரம கோபிஷ்டராம் அவர்கோட கொடுத்தனும் பண்ண முடியாதுன்னு அண்டாம வந்துட்டாளாம் அவளுக்கு எல்லாம் ஒரு அனுகிரகம் ஆறையாவது ஷபிச்சா தப்போ உறுதி அதுக்காக யாரை செபிக்கலாமனு பரப்புறேன்ஸ்ல முப்பது பேருக்குள்ளே ரெண்டு பேரை சார்ஜ் பண்ணா பத்து ரூபா சம்பளம் கூட குளத்தங்கரையில குந்தி சந்தியாவணம் பண்றோட கிளம்புங்கிற சாய்ஸ்ல கூப்பிடுறதுக்கு ஆர கேக்கணும்ங்கிறேன் ஜிதம் சில ஜானிகள் இருக்க சஞ்யாவந்தனம் சாஸ்திரியிலதான் பண்றதுன்னு ஆயிட்டு அப்படி வந்து வெடிஞ்சிருக்கு அதை நினைச்சா எனக்கு சிறுப்பு வருது என்னமோ சஞ்யாவந்தரம் பண்றதுன்னு கோஷ்டின்னு தள்ளிவிட்டா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிவிடுவோம் இவ்வளவு சீக்கிரமா நினைக்கல ஆனா இது இந்த கூட்டம் கூட்டமா பட்டது மூக்கு இதுதான் வந்து முடியும்னு எங்களுக்கு தெரியும் முப்பது வீட்டுக்கு முன்னாடியே சொன்னோம் அப்படியே ஆயிடுச்சர்ல இருக்கா புரிஞ்சு பிரயோஜனம் இருந்தால் அவா கழுத்துல போடலாமா மாலைன்னு பார்த்தாலாம் மகாலட்சுமி சங்க வர்ஜிதமான ஜானம் இல்லையா பத்து அளவுல இருக்கான் அவா ஜானம் சுக்ராச்சாரி ப்ரஹஸ்பதி பிரபதிகள் அவெல்லாம் உபாத்தியம் பண்ணி ி ஆயினால இவா கழுத்தில் மாலகோட்டால் வியாபாரம் பண்ண முடியாது ஒரு மகானுத்தர் அவர் கருத்தில் பால கொள்ளலாமோன்னு பார்த்தாள் பாண்டாம் நூற்றாழாம் ஏன்னாள் அவர் காமத்தை ஜெயிக்காதவராம் யார் அவர் பிரம்மதேவன் அவர் கருத்துல மாற போட்டு அவரோட சேர்ந்து குடுத்தா பண்ண முடியாது தோணி போச்சாம் மகாலட்சுமிக்கு ஏன்னா ரொம்ப காமியா இருந்தாலும் கருணர் போதும் சாதம் அடிக்கிற போதும் பல்ல காட்டி பைத்தியம் அசடுன்னா அதெல்லாம் பொண்ணுமல்லி அப்படிலாம் கருணர் என்ன கண்ணுல எங்க உன்னை கண்ணு வந்து முடியுமோ இப்படி நீ வந்தாங்க ஆக என்னால அதோட கொடுத்தோம் முடியாது வேண்டாம் நூற்றாண்டாம் கஷ்டின் மகாம் ஜயீஸ்வரம் எத்தனை பிரகாரமா அசை இருக்குங்கிற பிரபஞ்சத்துல ஆசை இமாச்சலம் போட்டு வர முல்லாம் பண்றது ஒரு ஈஸ்வரன் திருக்கான் திருலோகாதிபதி அவன் கழுத்துல போடலாமோ மாலையன் பார்த்தாள் புடிக்கலையாம்கே என்னள் என்ன ஈஸ்வரன் அவ ஊர்ல ஏதா ஆபத்து வந்தா செண்டை போடுறதுக்கு மனுஷ லோகத்துல ராஜாக்கள் ஆயிடுச்சுன்னு போக வேண்டியிருக்கு இந்திரன் இது வாண்டாம் தனக்கு ஒரு காரியத்தை சாதிச்சுக்க முடியாலும் ஒரு ஆளா அவங்க இடத்துல மாலையை போடப்படாது சீஸ்வரக்கும் தியாகித்தன முக்தி காரணம் தர்மமே ஒரு உருவமா இருக்கான் அந்த பிரபு கழுத்துல மாலை போட்டு விடலாமோன்னு பார்த்தாள் பிடிக்கலையாம் ஏனால் சௌகிருதம் பூத்ததை யாம் அவருக்கு ஆர் யம தர்ம ராஜா அவருக்கு பூத்ததை இருக்குமோ யமதர்மராஜாக்கு அவர் கழுத்துல மாலை போடப்படாது அங்க போய் அங்கெந்த தியாக கிருதியா பாடுவா யமலோகத்துல அவரு கழுத்துல மாலை போட்டு இந்த சத்தம் அங்க போய் கேட்டு மாலை முடியாது வேண்டாம்னு விட்டாலாம் சில தியாகிகள் இருந்தாலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு பார்த்தாளாம் பிடிக்கலையாம் ஏன்னா தியாக் குவச்சி தத் தமுக்தி காரணம் அந்த தியாகமானது மோட்சத்துக்காக பண்ணின தியாகம் இல்லையாம் பின்ன என்னள் பேபர்ல வரணும்னு பண்ணின தியாகமாம் தியாக் குச்சித் தத் தமுக்தி காரணம் ஜிதில அபாரமான வீரியம் உள்ளவாழ்ங்க இருந்தாளாம் இரண்யகசிப்பு பிரபதிகள் அவா கருத்துல பொண்ணாமும் மாலைன்னு பார்த்தாள் பாகவதத்துல பூவாபதி விதிக்கிரமம் கிடையாது ஏன்னா கதையை விந்தியும் பித்தியமா சொல்லியிருக்காள் அதனால இரண்யக்கசிப்பு வதமாயிருக்கேன் என்னமே அவங்கதுன்னு நினைக்கப்படாது ி அந்த ரீதியில் சொல்லல பிரம்மணிஷ்டால் அப்படி கண்ண மூடி எதும் சொல்லியிருக்காங்க ராஜா இடத்துல இருக்க கருணையினால அவன் இட்டு லோட்டு அதெல்லாம் பார்த்து சொன்ன கதை இல்லை அப்படியே அனுபவத்தை எடுத்து சொல்லி அப்படி வாரிவிட்ட சரித்திரம் சில சில ரூல் சிவில் ரூல் வேற மில்டரி ரூல் வேற இந்த மைக்கு எந்த சிவில் ரூல்ல என்ன கோர்ட்ல கொண்டு போய் இதெல்லாம் பண்ணி வைக்க வச்சு இது பண்ணி என்னதுன்னு பண்ணிக்கணும் நம்ம ஊர்ல ஜப்பான்ல பிறந்தா சொல்லிட்டு இருக்க முடியுமா குண்டு பண்ணிட்டு இருக்கணும் மருந்து பண்ணிட்டு இருக்கணும் வடி மருந்து புண்ணியபூமி அப்பவும் சுவாமியை பகிர்ந்தோம் நம்ம ரேஷன்லேயும் ஏதாவது ஆறா மகவரது ஆராயம் குறைஞ்சதா ரேஷன் கார்ட் ஆதம் பண்ணுதா கல்யாணத்துல சாப்பாடு போடு குறைஞ்சுதான் குறையில பாக்கி ஊரெல்லாம் பறந்து போச்சோம் நாஸ்திக தேசங்கள்லாம் புண்ணிய தேசம் நல்லா இருந்தது நம்ம தேசம் இப்படி எல்லா தேசமும் நல்லா இருந்திருக்கு நம்ம ஊர்ல பண்ண புண்ணியத்தினாலே இப்ப நம்ம ஊருக்கே இப்போ போறா குறையா இருக்கு புண்ணியம் அப்படி கஷ்டத்துல வந்திருக்கு அப்படி வரப்படாதுன்னு சொல்றா பெரிய வரலாறு அதுக்காகத்தான் பாடுபடுறாங்க சில வீரியவான்கள் இருக்காளாம் அவா கழுத்திலாம் ஆள போடலாமோன்னு பார்த்தாள் இது கால வேகத்தினாலே நசிக்கக்கூடிய வீரியம் அவங்க ஆழ போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்டாளாம் என்னும் சில மகான்கள் இருந்தாலாம் சனகாரிகள் அவா கழுத்திலம் ஆள போடலாமோன்னு பார்த்தாளாம் அவர் விஷயப்பற்றுதல் இல்லாத வராம் ஸ்ரீ புமான்னாயின் நன்னை தெரியாதாம் அவரை கல்யாணம் பண்ணினா அஞ்சாறு வயசு மதிப்பு சரகாரிகள் இடுப்பு தூக்கி நிற்கெல்லாம் ஊருறா இது என்ன பிரயோஜனம்னு விட்டுட்டாளாம் மங்களம் ஆயுஷ்மான் இருந்தாராம் அவர் கழுத்தில் மாலை போடலாமோன்னு பார்த்தாள் போடலாம் அவர் மாலையை வாங்கி பெற ஆறாவர் ஆறாவது நாளையும் சிவராசம் பண்ணி என்று சுவாமி வில்ல ஆஞ்சி குடிச்சு சந்தன அத்தன அண்ணா பச்சக்கப்பூர்வம் மூச்சு அரைச்சு கொடுக்கலாம் சிவபூஜைக்கு வேற விஷயாசக்தி அவரிடத்திலும் அடைய முடியாதான் அவரும் வேண்டாம்னு விட்டாளாம் பத்னியை பிரியமா வச்சு பனத்தன் அவனுக்கு ஆயுஷ்யோன்னு தெரிவிலாம் கார்த்தவீதி அர்ஜுன பிரமிதிகள் அவங்க எடுத்துல ஆலபோட்டு என்ன பண்றதுன்னு விட்டாளாம் எத்தோபயம் சுமங்களா பத்னும் ஒரு பிரபு அவலைன்னுக்கலையாம் ஏன் நாள் அவர் கழக்காலம் ஆடு உடம்புல பாம்பு தலையில ஜட்டே கையில பிரம்மகபாலம் வாசமோ ருத்ரபூமி அந்த பிரபுடமால கூட பிடிக்கலையாம் மகாலட்சுமிக்கு உடனே என்ன பண்ணி நான் எல்லாம் புரிந்திருக்கான் அந்த பிரபு கழுத்துல மாலை போடுவோம்னா பாக்கி பேருகள்லாம் தலை தலை நிற்காலாம் கழித்த கழித்தேன் இவர் அந்தண்ட திருமின்னு நாராயணன் ரமாமுந்தம் அந்தண்டேவரம் சர்வகுணபேட்சிதம் ரமாமுந்தம் நிரபேட்சமீப் சிதம் அந்தண்ட திரும்பின் இருக்கா சுவாமி நாராயணன் ஏனால் இந்த மாலையை எத்தனை நடத்துக்கு போனாலும் நம்ம கழுத்தலாம தீர்மானம் அவருக்கு அதனால ரம முகுதம் தன்னுடைய பிரீதிக்கு விஷயமான நாராயணுடைய கழுத்தல போட்டாள் அம்மாலையை உடனே தேவதைகளெல்லாம் சங்க வாத்தியம் துந்திவாத்தியம் பீதி வாத்தியங்கள் வாசிச்சு புஷ்ப வருஷத்தபருஷிக்கு அப்சர்த்தம் மகால விவம் நடந்தா நாராயண விவம் மணிண்டாத்திரம் சொன்னால் உடனே அபோ தீ காலமீ உததிஷன் மகாராஜ யுர்வேதி அமிரத்தை கையில சாட்சாத் தன்வந்திரி பகவான் நாராயணன் யஜ்ஞபுருஷன் ஆயுர்வேதத்தை கண்டுபிடிச்ச பிரபு அந்த மதனம் மண்ணினே க்ரீராட்சி வெளியில வந்தாளாம் அப்படி வீடு கட்டின தங்க குடத்துல திவ்யமான அமிர்தாபூர்ண கலசம் தைமோயம் உயர்ந்த தங்க குடத்தை எடுத்து வந்தாள் உடனே என்ன பண்ணினான் தேவதைகள் புடுங்கறதும் அசுரால் புடுங்கறதும் அமிர்த கொடுத்து தேடியா சுண்டல் கொடுக்கற இடத்துல எல்லாருமா கிழ கொட்டி பாருங்க அது மாதிரியா இப்படி எல்லாம் பண்ணினாள் அது நல்ல வீடு கட்டி இருந்தது அது கொட்டல்ல அமிர்தம் இப்படி உத்திர குத்தர் புடிங்கன்னு போனால் இதுல என்னாச்சா கொஞ்சம் பல குறைச்சலா அசுரன் அசுரால்ல பலிஷ்டா இருக்கும் நியாயம் பேசறான தேவதைகளும் சேர்ந்து கடைஞ்சிருக்கிற போது அவாளுக்கு இல்லாம என்னமாடா நீங்க எடுத்துன்னு போகலாம் நீங்க நம்ம கட்சிக்காரால இருந்தாலும் பண்றது நியாயம் இல்லையா தேவத்தை சண்டை வலுத்து போடும் போல இருந்தது ஸ்திரீயா வந்தால் நேரம் சூக்ஷமான உயர்ந்தப்பட்டு அத்தம் தரிச்சு முக்தாரம் திவ்ய திரகம் ஆச்சரியமான சரீரம் திவ்ய கந்தம் புஷ்பமாறே ஆச்சரியமான சரணம் அப்படி வந்தாள் மகாலட்சுமி பகவானே அப்படி மோகினியா வந்தாள் வந்த உடனே இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணினா அசுரால்லாம் கிட்ட போயிட்டு இருக்க உடனே அசுரால்லாம் அம்மா நீங்க ஆடு என்னன்னு போய் கேட்க ஆரம்பிச்சா நான் வந்து நான் அப்படியே அழகா இருக்கிற புருஷனை பார்த்துட்டு இருக்கிற ஸ்திரீ வந்து நெல்ல குளத்துல பிறந்தவாள் எங்ககிட்ட பேசுறதுக்கோ ஸ்நேகம் வச்சுக்கிறதுக்கோ வருஷம் இல்ல இல்ல நீங்க ஒரு காரியம் எங்களுக்கு பண்ணணும் என்ன பண்ணமுடா இந்த அமிர்தத்தை பிரிச்சு கொடுக்கணும்னா நான் பிரிச்சு குடுத்தா நான் என்ன பண்ணாலும் இருக்கோம்னா சரியும்டா அப்படியெல்லாம் உட்காருங்க எல்லாருமா போய் சேர்ந்து உட்காந்துடா அசுரால கூப்பிட்டாள் உங்கள்கிட்ட இருக்கு வசதியா நீங்க எல்லாம் சாப்பிடுக்கு இதெல்லாம் பறக்குறது தேவர்கள் அதுகளை தனியா உட்காத்திவை சாதம் வரும்போது அப்படியே சிப்பல் ஜாத்தியை வச்சுடுமா நிலையில அப்படி கூடாதான் அதனால தனியா உட்காத்தி கபட்டமா சொல்லி தேவத்தை வச்சுட்ட இவன் அதெல்லாத்தையும் பெருமையா நினைச்சுக்கிட்ட சுவாமி என்ன பண்றது தேவத்தைகளுக்கு பரமாறுறது இங்க எப்படி அஞ்சாறு தடவை அலைஞ்சிட்டு போறது இப்படி சில திருதிர பொருத்திக்கு அப்படின் வராது அப்படின் கூட மட்டும் போட்டு விடுவான் வேற வழி இல்ல இல்லாம வேற வழியா கூட போடுவான் இந்த கூட கூட இந்த பையா கல்லப்படாது இவன் எத்தனை எத்தனை பாப்பம் பண்ணிருக்கணும் பாருங்க அது மாதிரி சுவாமி இங்க நடக்கிறது அதுக்கு இவனை சொல்லுவனா என்ன இருந்தாலும் நம்ம கிட்டதாண்டா பறக்கிறது பல கிராகிறது அதிகமா நடக்கிறா இங்கதான் பொழுத போக பார்த்தான் ராகு சரிதான் இது ஒழியா மொஞ்சி பந்து ஒண்ணும் வராது இது சம்பந்திகள் இந்த ஊர்ல இல்ல சம்பந்திக்க கோஜன் போடுவான் போனா போயே இப்படி இல்லை பண்ணிவிடுவ அது எல்லாருக்கும் ஏக்கரூபேன பண்றது சில இடங்கள்ல தான் அதுக்குதான் பெறுவேன் அப்படிதான் இருக்கணும் பாத்திரம் அதுல போய் எல்லாம் வித்தியாசங்கள் எல்லாம் பாராட்டப்படாது எல்லாரையும் ஏக்கமா தான் பாவிச்சு அப்படித்தான் அண்ணன் போடுற வழக்கம் நம்ம தேசத்திலே நல்லவாழ் மட்ட கல்யாணம் கார்த்திகள் அப்படித்தான் போடுவாள் இது வந்து இங்க ஒண்ணும் வராது போல இருக்கு அங்க கூடு ஒன்னும் போய் தேவத்தினுடைய மத்தியில போய் உட்கார்ந்து இல்லத்தை இங்கயா ஒரு ஓரத்தில் உட்காந்து சந்திரனும் சூரியனும் உட்காந்துருக்கிற மத்தியில போய் உட்காந்துண்ணா அவன் ரெண்டு பேரும் தெரிஞ்சு விட்டா இந்த பேர் பொக்குன்னு பின்னாடியால இங்க வந்து வாங்கி விட்டாரு சுவாமி அமிர்தத்தை கொண்டு வந்து அப்படி இவனை கவனிக்காம இலையில போட்டு விட்டா ராகுனுடைய இலையில அவன் எடுத்து வாயில வச்சு விட்டான் உடனே சூரியனும் சந்திரனும் கட்டாற்றத்தால சுவாமிக்கு இவன் வந்து அரசுரனு காண வச்சு நெஞ்சில போற சுவாமி பட்டியல் நெஞ்சில் ஒரு அடி அடிச்சா அந்த ஆப்பையால அப்படியே புண்டு ஒழுந்தது தலை அமிர்த அடிச்சு அமிர்தம் உள்ள போய் அவன் அமிர்தம் உள்ள சாப்பிடாம வா கக்கினான் அதுதான் பூண்டு வெங்காயம் அப்படி ஆச்சா அமிர்தத்தினுடைய அம்சம் இருக்குது அது ராகுனுடைய எச்சல் அசுரனுடைய சாப்பிடாதுன்னு வச்சிருக்காள் ஏன் சாப்பிடாது ஆகாரம் வழியா தான் சிசு அனுப்பிரவேசம் புருஷனுக்கு ஸ்திரீகளுக்கு என்னமா உள்ள வருது கர்ப்பத்தில் புருஷனுடைய கர்ப்பத்தில் அனுப்பிரவேசம் பண்ணி ரெண்டு மாசம் வசிச்ச அப்புறம் அனுப்பிரவே அனுப்பிரவேசம் வெங்காயம் சாப்பிட்டா என்ன தான் இருக்க சாத்தத்துல பண்ணி போட மாட்டானோ வெங்காயம் சாம்பார் பாப்ப ஜீவன் அனுப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க அதை சாப்பிடாதுனால சாப்பிடறது இல்லை அப்படி தட்டி வாழ் தலைவரையா அமிர்த சம்பந்தத்தினாலே எட்டு கிரகம் தான் எட்டு கிரகத்துக்கு தான் ஜப்டர் நடந்தது அப்புறம் இவ்வாறு அசுர ஏமாத்தி விட்டாள் உடனே சுவாமி மறைந்து விட்டாள் யாரோ வருஷம் பண்ணிருக்காண்டான் அசுரால் தேவத்தோடு செண்டப்பட்டால் தேவத்த பிராசனம் பண்ணி அசுரால் எல்லாம் நொறுக்கி விரட்டி அடிச்சு இப்படி இந்த கதையை தேவதைகளுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சி பரமேஸ்வரன் இவர் பேசாம இருக்கக்கூடாதோ இவர் பகவானை போட்டு என்ன நீங்க மோகினி அவதாரம் பண்ணுங்களா அதை நினைச்சு நினைச்சு எல்லாரும் சொல்றாளே அது எனக்கும் பார்வதிக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுனாலா சுவாமி சொன்னால் பகவான் நாராயணன் என் வேலை எல்லாம் உங்ககிட்ட காட்டுறது நன்னா இருக்காது வந்து அதெல்லாம் வாண்டாம்னாலாம் இல்ல இல்லையே பார்க்கணும்னாலாம் இல்ல நீங்க ரொம்ப பெரியவா உங்க சித்தம் கலங்கி போச்சுன்னா அப்புறம் அது எனக்கு அவமானமே திருடமா இருக்கேன் பரீட்சை ஆசையா இருக்கு என்ன சொன்னார் சரி தான் உடனே சுவாமி ஆட்டம்னு நான் வரையணும் போயிட்டேன் அவருங்களே வந்து தன் பக்கத்தை வந்து நிற்க போறாரு நினைச்சாரு நாலு வரலாம் கந்தேனா காட்டுல திவ்ய ரூபத்தோட மோகினி அந்த மேல் வஸ்திரம் கொஞ்சம் அப்படி தள்ளி நின்னது பரமேஸ்வரன் பார்வதி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்லாம ஓடி வந்துட்டார் ஓடி வந்து மோகினிய அவதாரம் பண்ணத்தாலதான் ஹரிஹரான் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் ஐயப்பன் இப்ப தீட்சை வளர்த்தண்டு பிரம்மச்சரிய நியமத்தோட தரிசனத்துக்கு எல்லாம் போராளே ஹாஸ்தாவே ஹரிகரபுத்திரன் அதுல இருந்துதான் வந்தாள் அப்புறம் உடனே மோகினி வர்ஷத்தை கலைச்சு நாம் ஆண்டாம் எனக்கு இப்பதான் புரியுது அவதாரம் இதை சொல்லிவிட்டு உடனே உடனே தேவதைகளுக்கு தங்களுக்கு அமிர்த பிராசன பலம் ராஜ்யம் கையில வந்த உடனே அப்படி எல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியும் என்ன நினைக்கிறேன் போற போது அப்புறம் திரும்பி போற போது ஒரு நாளைக்கு நடக்க மாட்டேன்னு கேப்பான் குடும்பத்தோடு அங்க போய் என்னட்டு கடைசியில ஆறரை மணிக்கு ஏன்னா அது மட்டும் பிராத்திரம் மத்திய ஆகாரம் தித்தியாவர்த்தி திருத்தியாவர்த்தி அந்த வழி புரிஞ்ச வயலாம் அசடா இருந்தா ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் டிஃபன் பண்றீங்க அப்புறம் என்ன எல்லாத்தையும் தீத்து பண்ணா அந்த வழி புரிஞ்ச பயங்கள்லாம் அப்படித்தான் பண்றான்னு குடும்பத்தோட போயிடறாங்க ஓட்டு இல்லாதவளையும் அழைச்சிட்டு போறான்னு என்னமோ நடக்கட்டமே ஆகாரம் இல்லாம போடுவா அதுக்காக போய் முழுக்க அங்க அஞ்சாறு நாளைக்கு அப்புறம் ஆஹாரம் தேவையில்லாமடுவத்தைகளுக்கு மதம் உண்டாயிடுது அதுவாசம் துர்வாசு தேவரோக கைலாசத்துல போய் அம்பால வேலை பார்த்துட்டு வந்தாலும் அரியா துஷத்தின்னு இரநூறு ஸ்லோகம் பண்ணிருக்காள் பண்ணிவிட்டு அம்மா ஒன்னு உபாசிக்கிற மகான்கள் பக்கத்துல பாவாடையும் பாதசரமும் மூகுத்தியும் பிளாக்கும் காதல நீ பக்கத்துல நிற்கிறத சவிதேவ்ய சுகர்தின கேச்சிட்டு நிற்கிறாளே தெரியுது நாய் எதற்கு நிற்கிறாளே அப்படி பார்க்கிறாளே உன்னே சொல்லி இரநூறு ஸ்லோகம் சொல்லிவிட்டு கடைசியில் பதினோரு ஸ்லோகம் சொன்னாள் அழுத்தா பார்த்து சிரோமேனு ஆரம்பிச்சு ரட்சை சரீரே பதினேழு ஸ்லோகம் ஊமா பேசுவனா அந்த பதினேழு ஸ்லோகத்தை சொன்னிருக்க போயிடும் அந்த சொல்லிவிட்டு கடைசியில இதுக்கு பலன் என்னால சொல்ல முடியாது எங்க அம்மாதான் சொல்லணும் எங்க அம்மாதான் பலன் சொல்லணும் ஆச்சாரியாளும் ஆனந்த லகரிய பத்தொன்பது ஸ்லோகம் மணி நாள் பாராளு ரெண்டாயிரத்தி அறுநூறு முன்னாடி பண்ணி புகை தாம்பூலம் லலாடே காஷ்மீரம் விலசதிகளே மௌர்த்திகலதா சுரத் தடேமயி கண்ண தரந்தா உள்ளிலக்கணும் கண்ணை முடினா உள்ள நுக்கணும் எப்படி நிற்கணும் தெரியுமா அப்படி சத்ருசம்ஹாரம் பண்ணி ரத்த தோழிக விட்டுன்னு நிற்கப்படாது பாக்கல தம்பூலம் நெத்தில காஷ்மீர் குங்குமம் கண்ணுலமை கழுத்திர முதாகாரம் விடுப்புல பொன்னாடுஞ்சி ரத்ன கங்கணம் மங்களச்சலனம் உருக்கிவார்த்த தங்கம் போன்ற சரீரம் பருவ ராஜகுமாரி பரமேஸ்வர பத்னி ஸ்கந்த மாதா தீர்கங்கல்யம் அப்படி கணக்கணம் நாளாம் ஆச்சாரியால் ஆச்சாரியால் சொன்னத்துல என்ன பெருமைன்னா அம்பாள் நிற்கிறா போல இருக்கு புருஷோயானம் விரும்ப பேச்சுக்கு என்ன பெருமை இருக்கு அதுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அவ வரும்புனா அம்பாள் உள்ள பார்த்தவாள் அதனால சொன்னா என்னமோ அம்பாள் உருவத்தோட நேரம் நிற்கிறா போல தோன்றது புருஷோயானம் விஷமசனமா கிரீடா விதி ஆத்துக்காரருக்கு வாகனம் கழக்கால மாடு அவருக்கு ஆகாரமோ விஷம் அவருக்கு வஸ்திரமோதிக்கு அவர் விளையாடுற மூங்கி வருடம் அவருக்கு ஆபரண வரிசையோ பாம்பு நான் என்னமோ உங்க ஆத்துக்காரனை தூஷிச்சேன்னு நினைக்காதே இது சின்ன குழந்தையிலிருந்து சன்னியாசி பரியந்தம் சமக்ரா சாமி ஜகதி விதித்தை நல்லா இருக்கிற மன்மோகனை கண்டா பிடிக்கல காலமாடு வாகனம் விஷம் ஆகாரம் என்றும் திக்கு வஸ்திரம் என்றும் வலையாறு என்றும் பாம்பு ஆபரணம் என்றும் இது உலகம் முழுக்க சின்ன குழந்தையிலிருந்து பெரியவாழ் வரி என்றும் தெரியும் வாட்டுக்காரர்களுக்கு இருக்கிற வரிசை அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு அனிமாதி சித்தி கையக்கட்டி என்று நிற்கிறது அஷ்டைஸ்வரியம் உள்ள குபேரன் பக்கத்தில் நின்று என்ன வேணும் எந்த பக்தாளுக்கு என்ன கொடுக்க சொல்றேன் வாரி கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு பக்கத்துல வந்து கை செட்டி காத்துக்கான் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அம்மா நீங்க மாலையிட்ட பெருமை ஆடாம் தவஜனி சௌபாக மகிமா எல்லாம் நீங்க மாலையிட்ட பெருமை நாடாம் என்னமோ பரமேஸ்வரன் இறக்கிறா போல இறக்கி அம்பாலை தூக்கி அதுக்கு மேல தூக்கி விட்டாள் ி அருமைச்சகம்னு ஒரு கர்பவாசம் வசிச்சு அம்பாள் ஆராதிருது என்கிறார் என்கிறார் அப்படிப்பட்ட புண்ணியபுருகால் மத்தியில் வந்து வசிச்சா வசிக்கிற போது ஒரு நாளைக்கு நினச்சாலா பூஜை போது பத்திரிக்கு தங்க நகையும் ரத்னாபரணமும் பண்ணி போட்டிருப்போமே அம்பாளுக்கு தங்கத்துல வந்து பீடமும் தாராபாத்திரமும் தீர்த்த வேதியும் வச்சுக்க வேண்டாமான்னு தோணித்துதான் இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிற பக்கத்தாத்துல ஒரு பிரபு வட்டிக்கு கொடுக்குற மனவர் ஒரு ரூபாய் கூடும் நான் எங்க ஊர்ல பூமியுமே கிரகம் இருக்க அதெல்லாம் வித்து கொண்டு வந்து கொடுத்து அம்பா உபாசிக்கிறார்க்கு நம்பி தங்கத்துல கடனும் உட்காந்துருக்கார் பத்னியை வடக்க அனுச்சிருக்கார் காலாவதி ஆயிட ஒருவேத்து வரம்பு போய் ரெண்டு மாசம் போய் சேர நடந்து திரும்பி வரதுக்கு ஆறு மாசம் காலாவியா போனா கூட பொறுத்து பொருச்சு அவன் பறந்து போய் ரெண்டு மாசம் ஆச்சு கை வழி கிழமை இவரே நிவேதனம் வச்சுக்கிண்டு அம்பால பூஜை பண்ணிட்டு இருக்காள் ஓம் அபர் இந்த அர்ச்சனை சொல்றா புஷ்பத்தையும் குங்குமத்தையும் கையில் எடுத்து அவன் அபர்னான் பக்தாளுடைய கடனை நீக்கினவள் அர்த்தம் என்னங்கனும் ஊர ஏமாத்திர கடன் வாங்கி கொடுக்காம அம்பால் பூஜையாவது பாயசம் பண்ணுவாது கலங்கி பூச்சு என்ன இப்படி அம்பாள் உபாசிக்கிறேன்னு வருத்தப்பட்ட வருத்தப்பட்டு என்ன சொன்னால் அம்பால பார்த்து இந்த குங்குமத்தையும் பூவையும் உன் மேல போட மாட்டேன்னு நீ என்னமோ வந்த தேவரணம் ரிஷிரனும் பித்திரனத்தை போக்குவேன்னு அர்ச்சனை சொன்னாலும் அபர்ணாங்க வாங்கிறதுக்கு அந்த பெரிய கடனையா நீ போக்க போற உன் பூஜைக்கு நான் வாங்கின கடனை கொடுக்காமதாமா பாதி பூஜையாலே சொன்னாளா உன் பூஜைக்காக நான் வாங்கின கடனை கொடுக்காமே உன் நாமாவை அகோராத்திரன்னு சொல்லி நான் அர்ச்சனை பண்றேன் என்ன இப்படி கடனாளியா பண்ணி வாசலில் வந்து வை வள்ளிக்கிழமை என்ன அவனை வைய முடியா பண்ணினே உனக்கு பக்கமா இல்லையா அப்புறம்லேன்னு பேர் வச்சுருக்கிறதுன்னு காட்டாள் நான் போட மாட்டேன்னு சொல்லி விட்டாள் கண்ணை மூடிக்கின்னு கண்ணிலிருந்து பாதி பூஜையில அந்த கடன் கொடுத்தவனுடைய பத்தினி சுமங்கலி அங்கேருந்து ஓடி வந்தாள் பத்திரத்தில் வரவு வச்சு கொண்டு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி எங்கள் ஆத்துக்காரரை அவசரப்பட்டு உங்களை கோவிச்சு விட்டாள் உங்கள் எல்லாத்தையும் கண்ணி கொண்டு கொடுத்துட்டாள் வட்டியோட உறவு வச்சாச்சு கிள்ளி கொடுத்துட்டாள்னு கொண்டு கொடுத்தாள் என் சசாரம் கொடுக்காதுன்னு கேட்டா இது எங்கள் காத்துல இருக்காள் வெண்ணி நான் தான் வாங்கி வச்சேன் இவர் வாசல வந்து வைச்சிட்டு இருந்தார் அப்புறம் அவரை கூப்பிட்டு அவர்ட்ட குடிச்சிட்டு வந்துட்டேன் சம்சாரம் எங்காத்திரம் இருக்கா சொன்னாள் என்னக்கி என்ன போயிருக்காள் போய் சேர்றதுக்கு சொன்னா இல்லையே என் காத்திர இருக்காள் என்ன என்ன போய் பார்க்கறாள் பார்த்தா காணும் சம்சாரமாவது ஒண்ணும் இல்லையே வந்தா இப்போ நானும் இங்கே இருந்தாங்களால் காணும் அப்பாவே வந்து கொடுத்துட்டு போயிருக்காள் கடனே அப்புறம் உடனே அவர் காலில் விழுந்தார் இவர் அஸ்கர் உன் பணமும் இல்லையோ அதனால அம்பாள் உனக்கு தரிசனம் கொடுத்தா எனக்கு இன்னும் கொடுக்கலையேன்னு அவர் காலில் விழுந்து அப்படி பாஸ்கர் ராயருடைய போய் சொல்லிருக்காரு அப்படி அம்பாள் ஆராசிக்கிறவாளை அம்பாள் வெற்றிப்பல் கைவிடவே மாட்டாள் இன்னுத்தர் உண்டோ கிடையவே கிடையாது குருவிந்த மணி கனக்கோட்டீர மண்டிதாயை நமகா குருவிந்தம்னு ஒரு பத்மராக கல்லு அந்த கல்ல நினைக்கிற குடும்பத்தில் கருட புராணத்தில் சொன்ன அஷ்டைஸ்வரியமும் விஷ்ணு பக்தியும் இருக்குமா அந்த மணியை நினைச்சா குருவிந்தம் நினைச்சா போடுமா அந்த மணியைகள் வச்சு நிரப்பின பெரிய கிரீட்டம் அம்பாள் சிறஸ்ல இருக்கா அந்த அம்பாளை தியானம் பண்ணினா என்ன கிடைக்கும் பார்த்துக்கு வந்தால் பாஸ்கராயர் அவன் ராஜாக்கள் வந்து தேடுவன் அப்படி அம்பாளை பக்தாளுடைய வீட்டுல அச்சல பிரிதாய அம்பாள் சுமங்கலிகளுடைய ரூபமா இருக்காளா அப்படி ஒட்டச்சான் புஷ்பத்தை சுமங்கலிட்டு கொடுத்தா மருத்தி பிரபு மால மாலையா விழுமாம் அம்பாள் மேலே சுவாசினிகளை பூஜை பண்ணினா அம்பாள் திருப்தியா ஆகலாம் அது மட்டும் இல்லையே அர்த்தம்னார் பாஸ்கர் ராயர் சுவாசினிகள் பூஜை பண்ணா அது திருப்தியா அப்பாசினி கையால ரெண்டு பூவை போட்டு அப்படி ஒரு தேங்காய் உடைச்சு நைவேற்றம் பண்ணா அம்பாள் ரொம்ப குளிந்து போயிடுவான் தங்கையெனத்தார் பூஜை பண்றாள் அதனால சுவங்கலும் பூஜை பண்ணணும் அம்பாலே தெரிகிறது பாஸ்கராயர் ரத்தமணினாள் சர்வசாஸ்திர சாரங்களையும் எடுத்து குட்டியிருக்காள் லலிதாசிராமத்திலே அப்படி இல்ல அம்பாளை ஆராதிக்கிற தேசம் இன்னைக்கு தெய்வ வழிக் கிழமை நல்ல மகா புண்ணியகாலம் இன்னைக்கு அப்படி அம்பாளை ஆராதிச்சு கழுத்துல இந்த மாதையின் குங்குமத்தையும் கைலாசத்துல இருந்து வரவயிலம் பண்ணிவிட்டு ஐதாவதத்தை பின்ன கோலாட்டம் போட்டு வராள் தேவதாசிகள் முப்பத்தி முப்போடு தேவகளும் சொல்லுன்னு வராள் அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணினா அங்கே இருந்த பிரசாதத்தை எடுத்து இந்திரே பிரபு கடன் சொல்றார் சொல்ல பெரிய கல்யூ பார்காமல வாங்கி அந்த பிரசாதத்தை இருக்குமா அது கேள்வி சாய வைதிகர் பார்த்தாலே கோபம் வரும் துர்வாசு பரம கோபிஷ்டர் என்ன பண்ணினான் நான் ஏஎம் திரைலோக்கிய ராஜ்யஸ்ரீ அத்தயமித்ராணாம் வசமாபத்திய தாமிதி எந்த திரைலோக்கிய ராஜ்யஸ்ரீ உன் கையில இருக்கிறதுனால ஒரு வைதிகனான நான் அம்பாள் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்ததை அந்த ராஜ்யஸ்ரீ இப்போ இதே கணத்தில சத்ருட்ட போயிடும்னால ராஜ்யம் போனது கூட துக்கம் இல்லையா இந்த தேவர்களுக்கு எதிராளிகையில் போனதுதான் துக்கமாத் அமித்ரா வசமாச்சு உடனே துர்வாசா விட்டாள் அசுரால் அங்கே இருந்து வந்தாங்க கீழே அறங்கலான் என்ன ரிஷி ஷாபமும் இல்லையா அப்புறம் நாள் வேற நட்சத்திரம் வேற இல்ல அப்பவே பல வருஷம் பிறகு இந்திராதி தேவர்களுடைய அதித்தி அம்மாள் தன் பர்த்தாவான காஷியபரத்துல வந்து சித்தாசிரமத்திலே என் குழந்தைகள் தப்பிக்கிறாளே நீங்க எத்தனையோ மந்திரஜா ஆளாச்சு நெல்ல காலம் வராதா என் குழந்தைகளுக்கு ஏதாவது வழி சொல்லப்படாதா பயோபுரம்னு பனிரெண்டு நாள் பாலில் பக்குவம் பண்ணி பகவானுக்கு ஹோமம் பண்ணி நிவேதனம் வேதவித்துக்களுக்கு அன்னதானம் பண்ணி பகவத்குணம் பனிரெண்டு நாள் சிரவணம் பண்ணி பூமியில் சேனம் பண்ணி சர்வீஸ்வரனான நாராயணனே உனக்கு புத்திரனா வருவான்னு சொன்னாள் அதே மாதிரி பனிரெண்டு நாள் பகவத்குணம் கேட்டு அந்த கிரமத்தை பண்ணினாள் நாராயணனே புத்திரனா வந்தாள் பிரபு ஸ்ரவண துவாதசியிலே பகவதாரம் நாராயணன் சதுபுதத்தோட வைகுண்டத்தோடு அவதரிச்சாள் நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறாள் போது அஞ்சு வயசு குழந்தையா ரெண்டு கையோட ரெண்டு காலோட மனுஷையா ஆகிட்டாள் அஞ்சாவது வயசுல பஞ்சமே பிரம்ம வர்ஷ காமசியம் உபநயனத்தை பண்ணினாள் பண்ணினா ஆறு காய்த்திய உபதேசம் பண்ணான்னாள் அப்பா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது தெரியாம வச்சுட்டு இருக்காள் இப்போ ஆறாவது இருந்தா அவளை கொண்டு பட்ட சொல்லுன்னு விட்டாள் அவன் எங்க பெரியவாள் பெரியவா தன் தம்பிக்கு இவா காய்ச்சி உபேசம் பண்ணாளா அதுக்கு என்ன காரணம்னா அவப்பா இவாளை பண்ண சொன்னாலா நீ பிரம்ம வீத்து நீ உன் தம்பிக்கு பண்ணினாலா இவாளுக்கும் வாழுங்க பத்து வயசு வித்தியாசமா பெரிய முத்திரா சின்ன முத்திராவுக்கு பண்ண சொன்னாலா அவா பிதா நீங்க இருக்கிற போது நான் பண்ணலாமான்னாலாம் நீ பிரம்ம வித்துன்னால வாள் அவளுக்கு நோக்கமே தெரியாதா பிதாமகாளுடைய பிதாவுக்கு தினமுத்திரம் தெரியுமா தட்டாகம் தெரியுமா இன்னைக்கு அகன் அஹனி வந்து மகஜானிகளாக பிறந்தாளா புத்திராள் அப்படி அப்படி இவ்வா உப உபநயனம் ஆறாவது ஞானீசிட்டு கொண்டு காயத்ய உபதேசம் பண்ண சொல்லுன்னு சூரியன் வந்து காயத்ய உபதேசம் பண்ணிட்டாலாம் பிரகஸ்பதி யஜ்யோபோவித்தம் கொடுத்தாலாம் இப்படி அம்மா கௌபீனம் வஸ்திரங்கள்லாம் அம்மா கொடுத்தாலாம் அதித்தியம்மாள் குழந்தைக்கு பகவான் நாராயணனே இங்கே வாமன மூர்த்தியாக வந்திருக்காள் இந்த பிரபுக்கு இப்படி உத்தரவு ஒண்ணு கொடுத்தாள் குபேரன் பிட்சை வாங்குறதுக்கு பாத்திரி கொடுத்தாள் ஏன்னா பெரிய பிரபுக்கள் வீட்டு குழந்தையா இருந்தாலும் உபநயனத்தில் விட்ச வாங்கி கொடுத்தாள் சரஸ்வதி ஜப்பமாலைய வாங்கணும் முதல்ல ஆர்ட வாங்கறது அவளக்கள் அஞ்சு வயசு குழந்தைக்கு யாரு இல்லையம்பால் உண்டு புரியாது அதுக்காக அவரே மாதாரேதா அம்மாவை கேளு அபிவா சுவசாரம் சகோதரி கேளு அம்மாக்கு எத்தனை கருணை உண்டோ அதுக்கு அடுத்தபடி சகோதரியா சகோதரிக்கு அத்தனை வாங்கி இருக்கும் சகோதரனத்துல கேளுள் பார்த்தாள் மகாபலியிட்ட போய் அந்த திரைலோக்கிய ராஜஸ்ரீயை வாங்கி வாமனமூர்த்திக்கு அண்ணா இந்திரன் இந்திரனுக்கு தம்பியா பிறந்திருக்காள் அல்ஜி நடத்துல பகவான் உபேந்திரான அண்ணாவுக்கு கொடுக்கணும் இன்னொரு யாச்சகத்துக்கு மகாபலியிட்ட போகணும் அதுக்கு முதல்ல போறோம் நல்லடமா இருக்கணும் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் பண்றேன்னா நம்ம முதல்ல ஆர்டர் போய் காக்கணும் சந்தோஷமா கொடுக்குறவங்ககிட்ட காக்கணும் கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் போகணும் மண்டலாபிஷேகத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிற இல்லேன்னு சொல்பம் கொடுத்தா கூட போறோம் தானம் தாத்திருஷம் ஆமா அவளுக்கு என்ன தோன்றதும் கொடுக்கலாம் அவள் சந்தோஷமா கொடுக்கற வாழ்க்கை போய் கட்டணும் நெல்ல கையில போய் வாங்கணும் போதல்ல அதனால பார்த்தாள் என்ன பண்ணினாள் நாள் சுவாமி மாமனமூர்த்தி சா அம்மா போராட்டி தெரியுமா சொன்னா நடக்காது அடுப்பு கூட பயப்பட நீங்கள் அவங்குள்ளக்கு இன்னொரு அடுப்பு மூட்டி வட தட்டி போடுவாள் மாதா புத்திரத்தில் வச்ச அன்பு கீழ இன்னொரு அன்பு கிடையாது அது மாதா மாதா தான் அன்யாள் அந்நாள் அப்ப என்ன பண்ணினான் சாற்றாது திரிலோக ஜனனியாய் உலகத்துக்கெல்லாம் அன்னப்பிரதாத்திரியார அன்னபூர்ணாட்ட போய் பிட்ச வாங்கினாராட்சாம் பகவதி சாற்றாது அம்பாட்ச போ அன்னபூர்ணீக்கபிட்ச வாங்கினாழாம் நாராயணம் பாமராவாரம்மணியின பிரபு ரண்டகாலம் பகமச்சரியத்தை சூக்துநுஷ்டிச்சாள் சித்தாஷ்மத்தில் மகாபலி என்ன பண்றாங்க தேவலோகத்தில் தந்து விசாரிச்சாழாம் நர்மதாநதீன் வடவண்டக்கரையில் அஸ்ரமதம் பண்ண பூலோகம் வந்திருக்கான் குடும்பத்தோடைய சுவாமி எப்படி தந்து விசாரிச்சு தெரிஞ்சா தம் நம்மதாத்த உத்தர பலேஸ் வட்சம் யாதித்தவி சுத்தமேதை யஜமான ஜாகிழம் சன்னயன் பதே பதே சுவாமி அஸ்வமேகம் மகாபலி வந்து நர்மதேனுடைய வடவண்ட கரையில பண்றான் ஊர்ஜிதமாயிருக்கான் சஸ்கிருதம் அந்த இடத்துல அஷ்டலட்சுமி இருக்கிற இடத்துல இல்ல இல்லாம போயிடுமா அடுத்த வருஷம் அதுக்காக அவன் சொல் ஏக்கரை கொடுப்பான் இல்லையா சொல்லப்படாத இங்க இருந்து சுவாமி மகாபலி யாரு காட்டாலும் கொடுக்கிறது ஞாகம் பண்றான்னு தெரிஞ்சு போனாளாம் மேற்கொண்டு வராள் பரமாத்மா குருகு சுக்ராச்சாரி பிரபதிகள் பார்த்துவிட்டு குரு சொன்னாராம் குமாரோ சூரியன் வரார்னு சொன்னாரான் இல்ல அக்னி வரான்னு சொன்னாளாம் சிஷியன் இன்னுத்தர் அல்லது சனத்குமாரர் யாக தரிசனத்துக்கு வரால் நாளாம் சுவாமி பார்த்துக்கிட்டே சுக்காச்சாரியால் சொன்னாள் இப்படி ஊத்தரவுன்னு சொன்னாள் ஆனா வாஸ்தவமா வந்தது ஆறுதலையும் நாள் பகவான் ஏகாதசி மகா புண்ணிய காலம் பகவத்குணம் கேட்கறது நித்தியம் கேட்கறதே விசேஷம் அதுலயும் ஏகாதசியில கேட்கறது ரொம்ப விசேஷம் அவன் சாப்பிட்டு இருந்தா கூட கேட்கறதுக்கு ரொம்ப விசேஷம்னே சர்வீஸ்வனே நாராயணனே வரானாள் சுகாச்சாரியாள் சுவாமி எப்படி வரானாள்